<clears throat> जननी सर्वमंगला காந்தோ மாலோய் ஜனநீமங்கே கஜரானூயம் விபுர்வேதப்பாரை சே வசத்து ब्रह्मरूपा सरस्वती वरांकुशाशमुद्रा करईवहती कमलासनस्था बककोटिप्रतिभां त्रिनें भजेहमा भुवनेश्वरी मंगलमांगल्ये शिव सर्वाधि शरण्येत्र्यंब गौरी नारायणी नमोस्तु சஷஷிஸ்வினா சனாமே நாராயணி நமோஸ் ஷரீனித்ணபராணேவி நாராயணி நமோஸ் யாத்திருப்பேணி நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமதக்ஷிணாந்திரை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்க நமாதூத்தீராமிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ்மே மாதே மேவ்ஷ சாாா் மேவ விதையிரவிணம் மேவேவ நமோ விதைய சம்பிரதாயோ வம்சிபோ மஹோருளவரோவாய்வே विनाशाय वयं तेने தாபத்திய விநாஜ் யாஸ்வராட் தினேபிரம்தய முரையேஜோமியமய எத்தோோ மிஷாஸ் சதாஸ்துமோ சம் வேவம்தாப்போன்மூலன ீமவனரை ஃலம் சுகமுகா பிபத்திர அனுப்பேதமேத்தியம் புத்தேத்தன்மயோபி யாலேக்கீபமதிஷா தமோம் கருணைய நாராயணம் நமஸை நோத்தமயத்து கிருஷ்ணாசு ந்த நோபரா நமோ நம ஒன்பதாவது மன்மா புருஷ மன்மா पुरुषर्षभः श्रेयो ஷா புருஷர்ஷ வதன்னைத்தம் கமயா ருச்சி ருமேயே காமம் சத்தம் தமம் சமம் அநே வதந்தம் வியம் தியகோஜனம் கேச்சி யோதம் விரமான மோக்ஷ சாதனம் என்ன என்பதுதான் விசாரம் மோக்ஷாதனம் பக்தி என்று தாங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மோக்ஷத்துக்கு சாதனம் சொல்லுகிறார்களே அதை பற்றி என்னங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் ஆகையினால பகவான் அதை விளக்கி சொல்கிறார் ஒரு ஒருத்தருடைய பிரகிருத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை மோக்ஷாதனம் என்று சொல்லுகிறார்கள் நான் வந்து உங்களுக்கு மோக்ஷரூபத்தை முதல்லையே சொல்லிட்டேன் நான் தப்பி தான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியாது மோக்ஷம் என்பது இந்த உயிர் உடலோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பதுக்கு பேர் தான் மோட்சங்கிறது பெரும்பான்மையான வாதம் அது எப்படி அப்படிங்கிறதுல நிறைய வித்தியாசம் மோட்சம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் எனக்கு இந்த உலக சுகதுக்கம் எதுவும் என்ன பாதிக்கக்கூடாது அப்படின்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஸ்தூல சரீரம் இருக்கிற வரைக்கும் எனக்கு பூர்ண சுகம் கிடையாது ஸ்தூல சரீரம் இல்லாமல் போகணும்னா சூக்மசரீரம் இல்லாமல் போகணும் சூக்மசரீரம் இல்லாமல் போகணும்னா காரணசரீரம் இல்லாமல் போகணும் யாருக்கு ஜீவனுக்கு ஆக ஜீவனுக்கு மூணு சரீரம் இருக்குது காரணசரீரம் இருக்குது சூக்மசரீரம் இருக்குது ஸ்தூல சரீரம் இருக்குது ஸ்தூல சரீரம்னால் இந்த உடம்பு நம்ம ஒரு ஒருத்தருடைய பார்வைக்கு உங்கள் பார்வைக்கும் என் உடம்பு தெரிகிறது என் பார்வைக்கும் உங்கள் உடம்பு தெரிகிறது இது ஸ்தூல சரீரம் அப்புறம் நம்ம எனக்கு பார்க்குற சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா என் கண்ணில் பார்க்குற சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் பார்த்தா உங்களை பார்த்தா என்னவோ பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ தூரம் கண் பார்வை இருக்குதுன்னு எனக்கு தானே தெரியும் ஆக இந்த சூக்ஷ்மமான அம்சங்கள் காது எவ்வளோ தூரம் கேட்கறது எனக்கு தான் தெரியும் அதே மாதிரி காதாக இருக்கட்டும் மூக்காக இருக்கட்டும் நாக்கா இருக்கட்டும் எல்லாம் சூக்மமாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு புரியிற மாதிரி இன்னொருத்தருக்கு கிடையாது சூக்ம சரீரம் அப்படி இருக்குது இந்த சாஸ்திர விஷயமே அப்படி தான் இத்தனை பேர் சேர்ந்து படிக்கிறோம் எத்தனை பேருக்கு எப்படி புரியிறதுன்னு எப்படி தெரியும் அதனால் சூக்ம சரீரம் அவரவர்களுக்கு மாத்திரம்தான் அனுபவம் உங்களுக்கு சூ எனக்கு சூக்ம சரீரம் இருக்கிறதுனால உங்கள் சூக்ம சரீரத்தை நான் என்ன பண்ணுறேன் அனுமானம்தான் பண்ணுறேன் எல்லாருடைய மனசையும் அனும எனக்கு மனசு இருக்கிறதுனால எல்லாருக்கும் மனசு இருக்குது எனக்கு பார்க்குற சக்தி கேட்குற சக்தி முகர்ற சக்தி இருக்கிறதுனால எல்லாருக்கும் அதுவும் இருக்குது எதுக்கு இதை சொல்ல வரேன் ஸ்தூல சரீரம் எல்லாராலையும் பார்க்கப்படுறது என் உங்கள் ஸ்தூல சரீரங்கள் என் என்னுடைய அனுபவத்துக்கு இருக்கு பார்க்குறேன் என்னுடைய ஸ்தூல சரீரமும் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் சூக்ம சரீரம் அவரவர்களுக்கு தெரிகிறது காரணசரீரம்னு வேறு ஒன்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஆ காரணசரீரத்துக்கு அஜானம்னு பேருங்கிறது தெரியும் நமக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன் மோட்சம்னா என்ன ஸ்தூல சரீர சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம் ஸ்தூல சரீரம் அழியணும்னா சூக்ம சரீரம் அழியணும் சூக்ம சரீரம் அழியணும்னா காரணசரீரம் அழியணும் காரணசரீரம் அழியணும்னா என்ன பண்ணணும் அதுதான் இப்போ கேள்வி மோக்ஷம்னா என்னன்னா கடைசியில் காரணசரீரம் அழியிறது தான் மோக்ஷம் இப்படி வந்துட்டோம் பாருங்கள் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்தாதான் புரியும் காரணசரீரம் அழிஞ்சாலே போதுமா அப்படின்னா போருமே காரணசரீரம் என்னது அக்ஞான் அக்ஞானம் அழியணும்னா என்ன வேணும் அப்போ நமக்கு காரணசரீரம் அழிஞ்சால் போருமா சூக்ம சரீரம் அழியணுமா ஸ்தூல சரீரம் அழியணுமானா காரணசரீரம் அழிஞ்சத்துக்கு பிறகும் கூட விவகாரம் தொடர்றது என்ன அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா விவகாரம் உண்மை இல்லைன்னு காரணசரீரம் அஜானத்துக்கு என்ன பதில் சொல்கிறோம் இதெல்லாம் ஞானம்ங்கிறது என்னது இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறது தானே வேதாந்த அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி இது உண்மை இல்லைங்கிறது ஞானம் ஞானம் வேத விதமே வேறு ஆனால் இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நிஜமாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க அனுபவத்துக்கு வரணும் ஸ்தூல சரீரம் அழிஞ்சே போகணும் சூக்ஷ்ம சரீரம் அழியணும் காரணசரீரம் அழியணும் காரணசரீரம் அழியறத என் கண்ணால் பார்க்க காரணசரீரம் அழியிறத என் கண்ணால் காரணசரீரம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வரக்கூடாது காரணசரீரம் அழிஞ்சு விடுத்துனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அனுபவம் வரப்படாது அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுகிறது காரணசரீரம் அழிஞ்சத்துக்கு பிறகும் அதையும் மூணாக பிரிக்கிறது அஜானம் ஆவரணம் அத்தியாசம் மூணு பிரி மூணு போகுமா ஆனால் விக்ஷேபம் போகாது விக்ஷேபம் போகாது அப்போ தான் நம்ம ஜீவன் முக்தியவே அனுபவிக்க முடியும் இதெல்லாம் விஷயம் ஆகையினால் மோட்சம்னால் என்னங்கிறத அடிக்கடி சந்தேகம் வரக்கூடாது ஆனால் அந்த மோட்சத்துக்கு சாதனம் என்ன சொல்லுகிறார்கள் இப்போ இங்கே வந்து பக்தின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இதிலையே நீங்கள் கடைசியில் படித்து பாருங்கள் கடைசி ஸ்லோகத்தை படித்து பாருங்கள் இந்த புஸ்தகத்திலேயே இந்த இதுலேயே கடைசி ஸ்லோகத்தை பாருங்கள் கடைசி ரெண்டு ஸ்லோகம் அதுலேயும் நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் இவ்விதமாக மனம் ஒன்றிப்போனவுடன் ஓர் ஒளியை இன்னொரு ஒளியுடன் சேர்த்தால் இரண்டும் ஒன்றி போய்விடுவதைப் போல தன்னிடம் என்னையும் பரமாத்மாவான என்னிடம் தன்னையும் அனுபவிக்கிறான் எப்படி சொல்லுவீங்க இது எப்படி அர்த்தம் பண்ணுறது அது அந்த நிலைக்கு போனால் தான் தெரியும் இந்த நிலையில் அந்த நிலை தெரியாது அப்படின்னு சொல்லியே நம்ம பொழுத கழிச்சுட்டுருக்கோம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது இதுதான் இதுதான் ஞானம் முடிக்கிறபோது ஞானத்தை சின்னதாக சொல்வது பக்திய பெருசாக ரொம்ப நேரம் சொல்கிறது நமக்காக பார்த்தா சௌரியமாக இருக்கும் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறார் அழலைன்னா என்ன பக்தின்னு சொல்லப்போகிறார் கிருஷ்ணர் ஆகையினால் அழுவோம் ஆக இப்போது இந்த ஸ்லோகத்தில் கடைசியாக நம்ம பார்த்தது ஒரு ஒருத்தரும் ஒரு சொல்லுகிறார்கள் ஆகையினால ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சாதனங்களை சொல்லுகிறார்கள்னு ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் கடைசியாக முடிக்கிறபோது யஜ்ய தபோதானம்னு பகவான் சொன்னார் இந்த யக்ஞோத யஜ தப்போதானம்ங்கிறது கீதையில் யஜ்யதான தப்கர்மன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னேன் ஏன்னா நம்ம பகவத்கீதையை ரொம்ப அதிகமாக படிக்கிறோம் ஆகையினால் அதை ஞாபகப்படுத்திக்கிறோம் யஜத தான தப்கர்மத்தியாஜ்யம் காரியமே தத்து இப்போது அடுத்த ஸ்லோகம் படிப்போம் இப்போ இந்த சாதனங்களை எல்லாம் சொல்கிறார் இது முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்ல போகிற எப்படி சொல்ல போகிறாங்க முன்னாடி சொல்கிறேன் நீங்கள் என்ன சாதனை பண்ணினாலும் ஈஸ்வரனுக்கு அங்கே இடம் இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் அந்த சாதனம் பூர்த்தி ஆகாது ஆக இறைவனை மையமாக கொண்டே எல்லா சாதனங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு காலத்தில் அப்படி இறைவனை மையமாக வைக்காமல் இருந்திருக்கு இப்போ அப்படி இல்லாமல் சொல்லவே முடியாது எல்லோருக்கும் பழகி போச்சுப்போம் ஆனால் நீங்கள் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் பார்த்தோமானால் என்ன தெரிகிறதுன்னா கடவுளே தேவையில்லைன்னுங்கிற கொள்கையோடு அற வாழ்க்கையே போகிறோம் கடவுள் தேவையில்லை அப்படிங்கிற கொள்கையெல்லாம் உடையவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்பவும் கூட பார்க்குறோம் சில பேர் சொல்லுகிறார்கள் இல்லையா எல்லாம் வந்து அறம் இருந்தால் போகும் கடவுளெல்லாம் தேவையில்லை இந்த அனாவசியமான பூஜை வழிபாடு இதெல்லாம் தேவையில்லை அற வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க கடவுளோ கண்ணுக்கு தெரியல தெரியாத கடவுளை பிடிச்சி எடுத்துக்கு இழுத்து கஷ்டப்படுவானே அப்படி சொல்கிற மதங்கள்லாம் இருக்கு ஆனால் இங்கே கிருஷ்ணர் பாகவதம் பக்தியை ரொம்ப முக்கியமாக சொல்லுகிறது பார்க்கணும் ஆத்தியந்தவந்த ஏவைஷாம் कर्म कर्म ோக்கா கம விமோனிஷா குதிராச்சா ஆயா लोका कर्म भगवत க்ஷுர்ல ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயத்திலலாம் கிருஷ்ணர் சகாம பக்தியையும் நிஷ்காம பக்தியையும் ஒப்பிடுவர் ஒப்பிட்டு சகாம பக்தியினுடைய குறைகளை எல்லாம் சொல்லுவர் அதாவது பலனை விரும்பி பகவானிடத்தில் பக்தி பண்ணுறது பலனை விரும்பாமல் பக்தி பண்ணுறது லௌகிக பலனை விரும்பாமல் மோட்ச பலனை விரும்பி பண்ணுற பக்தி மோக்ஷ பலனை எல்லாம் விரும்பாமல் லௌகிக பலனை விரும்பி பண்ணுற பக்தி அர்த்தகாமத்தை விரும்பி பண்ணுற பக்தி மோக்ஷத்தை விரும்பி பண்ணுற பக்தி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கணும் அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் சொல்கிற இதெல்லாம் என்னது ஆதி அந்தவந்தகா இந்த அனுபவிக்கிற சுகமெல்லாம் என்னது வர்ற மே மாதம் எலெக்ஷன் இருக்குது அப்படி சொன்னால் புரியுறது பத்தல அதுக்கு தான் சில கரண்ட் ஈவெண்ட்டு தேவைப்படுது ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எலெக்ஷன் வரப்போகிறது ஆதி அந்தவந்தா இந்த சுகத்துக்கெல்லாம் ஆரம்பம் இருக்குது இந்த சுகத்துக்கெல்லாம் முடிவு இருக்குது ஆயாராம் ஜயாராம் அந்தர்யோகத்துக்கு ஆரம்பம் இருக்குது அந்தர்யோகத்துக்கு முடிவு இருக்குது உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கோ தெரியாது அங்கே போனால் எலக்ட்ரிசிட்டி போனால் போனது தான் இங்கே ஆனால் கொஞ்சம் பரவாயில்லை அது என்றைக்கு எதாக போகிறதோ தெரியல எல்லாம் ஓடின்னு இருக்கும்னு நினச்சின்னு இருப்போம் திடீர்னு ஒரு பக்கம் தகராறு ஆகும் அது எப்போ பிச்சுக்கும் நமக்கு தெரியாது எது திடீர்னு பார்த்து ஜென்ரேட்டருக்கு கெட்டு போயி எடுத்துன்னு நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோன்னு ஏன் சுவாமி இப்படிலாம் கற்பனை பண்ணி உங்களுக்கு ஜென்ரேட்டர் கெட்டு போயிடுதுன்னு தான் சொன்னேன் வேறு என்ன சொன்னேன் சாதாரணமாக தான் சொன்னேன் வெய்ய காலம் வேறு உங்கள் வாயால் திருவாயால் இந்த கஷ்டத்தை கூட நம்மளால் தகி சகிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை கற்பனையில் நான் ஒன்றும் இப்போ என்ன நிஜமாக நடந்து போச்சு ஜென்ரேட்டர் ரிப்பேர் ஆகிடுதுன்னு சொன்னால் ஃபோன் அடித்தோன்னு இங்குணேன் அவன் சொல்கிறான் இன்னும் அஞ்சு நாள் கழித்து தான் வருவோம் ஏன்னா நிறைய இடத்துல இதே தகராறு தான் ஆகையினால நாங்கள் நாள் கழித்து வருவோம் அது வரைக்கும் நீங்கள் சமாளிங்கோ பொறுத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நம்ம கையில் விசிறியும் இருக்க வேண்டிதான் இன்னும் பண்ண முடியாது எதுக்கு சொல்கிறோம் எந்த சுக சுகத்தை நம்ம சார்ந்திருந்தோம்மானால் நம்ம அதுக்கு தயாராக இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும் அதில் எவ்வளவு கம்ஃபர்ட்ஸ் தேவைப்படுறதுங்கிறீங்க வர வர நம்ம உடம்புக்கு ஆதி அந்தவந்தகா ஆரம்பம் இருக்குது அதுக்கு முடிவு அது மாத்திரம் ஏ ஏ ஆதி அந்தவந்தகா ஏவர் அதுக்கு ஆரம்ப முடிவும் கண்டிப்பாக உண்டு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிற மாதிரி என்னது ஏஹி சம்ஸ்போயேவியந்தவந்த கௌய இதே பதம் நேஷுரமே புத விஷய சுகங்களெல்லாம் ஆதி தொடக்கத்தையும் முடிவையும் உடையது எந்த ஆனந்தமும் அப்படித்தான் லோக்கா கர்மவினர் எதா கர்ம தாஃபலம் கர்மத்தினால் உண்டாகிற இந்த உலகங்களெல்லாம் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் கர்ம விநிர்மிதாக லோக்காக ஆத்தியவந்தாக நாங்கள் விடமாட்டோம் இந்த மாதிரி லைன் கிடச்சிதுன்னா கொட்டை எழுத்தில் போடுவோம் கர்மத்தினால் அடையப்படும் உலகங்களெல்லாம் எல்லாம் என்னது தொடக்க முடிவை உடையதையே ஆகையினால் என்ன பண்ணுவோம் கர்மத்துக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம் ஞானம்னு சொல்லுவோம் கர்மத்தினால் அடையக்கூடிய லோகங்கள் எல்லாம் அனுபவங்கள் எல்லாம் என்னதுன்னு கேட்டால் ஆத்தியந்தவந்தா அது மாத்திரமல்ல துக்கோதர்க்காக துக்கோதர்காகனு சொன்னால் உதற் கடைசியில் துக்கத்தில் தான் முடியும் முடிகிற போது துன்பத்தில் தான் முடியும் இன்பத்தில் முடியாது எல்லாம் இன்பத்தில் முடியாது துன்பத்தில் முடியும் தமோ நிஷ்டாகா தமோ நிஷ்டாகா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளை மேலும் மேலும் மயக்கும் இந்த வசதிகள் சுகங்களெல்லாம் விஷய சுகங்களெல்லாம் நம்மளை மறுபடியும் மறுபடியும் மயக்கி அதிலேயே இருக்கும்படி பொண்ணுமே தவிர அதுலேருந்து அது கடுமையாகாமல் இருக்க முடியாது நம்மளால் இது எவ்வளோ பாருங்கண்ணே இந்த சாஸ்திரங்களில் சில இடங்களில் சொல்கிறாங்க இந்த உயிரை பற்றி தான் பெரிய விஷயம் உயிரை எப்படி இருக்கான் நம்ம தலைமுடியிருக்கே இது நூறாக பிச்சா ஒரு முடிய ஒரு முடிய நூறாக பிச்சா அந்த நூறில் ஒரு பங்கு தான் உயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க சில புஸ்தகங்கள் அப்போ நாம் எவ்வளவு சின்னவங்க என்ன அவ் எவ்வளவு சின்னவங்க எவ்வளோ பெரிய பங்களாக விரும்புகிறோம் இத்துணூண்டு அல்பமாக இருந்துட்டு எவ்வளோ பெரிய லோகம் எவ்வளோ பெரிய மாளிகை எவ்வளோ பெரிய இதெல்லாம் விரும்புகிறோம் நாம் மோகம்கிறது நம்ம சிம்பிளாக வாழ நமக்கு முடியலை மோகா தமோனிஷ்டாக க்த்ரானந்தாகா அப்படியே நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா அல்பமாக இருக்கிறது க்ஷுத்ரம்னு சொன்னால் அல்பம் ஆனந்தாக குறைவுடைய இன்பம் துன்பத்தை முடிவில் தருவது நம்மை மீழும் மீழும் மோகத்தில் ஆழ்த்துவது நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது துன்பம் கலந்த தன்மை நிறைவை தராத தன்மை நம்மை அடிமைப்படுத்தும் தன்மை மூணு தன்மை அடிக்கடி சொல்கிறோம் துக்க மிஸ்ரிதம் அதிருப்திகரத்துவம் பந்தகத்துவம் நாம் அனுபவிக்கிற சுகமெல்லாம் இப்போ இருக்கும் இந்த ஃபேனே இருக்குதுன்னு வச்சுக்கோ ஃபேனோ எதோ இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டி ஃபேன் இருக்கட்டும் இதை நாம் அனுபவிக்கணும்னு சொன்னால் அதுக்கு பணம் கொடுக்கணும் பணம் எப்படி வரும் எங்கேயாவது உழைச்சி கஷ்டப்பட்டால் தான் பணம் வரும் எல்லாம் முறைப்படி அது வந்தால் தான் அதை செய்ய முடியும் ஆ பணம் சுலபமாக வந்துவிடாது இந்த து துன்பங் துன்பத்தை கொடுத்து தான் துன்பம் கலந்த இன்பந்தான் நாம் அனுபவிக்கிறது அதே சமயம் என்னென்னா இந்த ஹாலை ஏசியாக பண்ணிட்டால் இவ்வளோ நல்லா இருக்கும் சொல்கிறேன் ஏசியாக பண்ணிட்டாங்க அப்படி ஒரு பிளான் இருக்குது கவலைப்படாங்க ஏசியாக இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம ஊருக்கு இந்த ஊரில் வந்து அவ்வளோ தேவையில்லை அதனால தான் இப்போ பேசாமல் இருக்கு ஏசி ஹால் அப்போ என்னதுன்னு கேட்டால் என்னென்னா இது நமக்கு திருப்தியாக இல்லை ஏன்னு கேட்டால் இப்போ ஜனங்களே எப்படி வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்படி வருவாங்க இப்படி வந்தவுடனே முதல்ல மேலே தான் பார்ப்பாங்க எங்கள் ஃபேன் சுற்றுறதுன்னு பார்ப்பாங்க இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு வச்சுங்க நானும் எப்படின்னா ஃபேன் போடுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் வந்த உடனே உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல பார்க்குறது ஃபேன் எங்கே இருக்குது சீட் எங்கே இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் நாம் நீங்கள் பாருங்களேன் இங்க போய் கவனித்து பாருங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அந்த ஃபேனை பார்த்து உள்ளே தப்பு ஒன்றும் சொல்லலை நான் ஒன்றும் உங்களையெல்லாம் கேள்வி பரிகாசம் பண்ணலை நம்ம நேச்சர் என்ன விட்டால் என்ன என்ன நான் மாத்திரை என்ன வாழ்கிறேன்னா என்ன எனக்கும் மேலே ஓடுறது தெரியும் எனக்கும் அப்போ உள்ளே நுழையிற போதே என்ன ஆறுதுன்னு கேட்டால் ஃபேன் இருக்கிற இடமா அங்கங்கே உட்காந்துப்பாங்க என்ன ஆகும்னா வகுப்பு நடக்கிற போது ஒருத்தர் வந்து பின்னாடி நிற்பார் அவர் என்ன பண்ணுவார்னா இப்படி இப்படி பார்ப்பார் ஃபேன் ஓடுற இடமே கிடைக்காது அவருக்கு வேறு வழி இல்லை எங்கே உட்கார்றதுன்னு பார்த்து முழிச்சுன் இருப்பார் ஒன்று திரும்பி போயிடுவார் இல்லை என்ன பண்ணுவார்னால் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி வந்து ஒரு சேர் இருக்குன்னு காலியாக இருக்குன்னா அங்கே வந்து உட்காருவார் புரியுறதில்ல எதுக்கு இதுக்கு ஸ்லோகத்துக்கு பகவ பாகவத்துக்கு இதுக்கு என்ன சுவாமி சம்பந்தம்னு கேட்காதி அதாவது நம்ம எல்லாருமே இன்பத்துக்கு அடிமைகள் எல்லோருமே இன்பத்திற்கு அடிமைகள் அதாவது துன்பம் கலந்த தன்மை நாம் அனுபவிக்கிற சுகத்தில் இருக்கிற தோஷம் இது துக்கம் கலந்திருக்கிற தன்மை அப்புறம் நிறைவை தராத தன்மை இப்போ இங்கே இரு கட்டியிருக்கிறதெல்லாம் வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லித்தானே இங்கே ஸ்பெஷலாக கட்டின்னு இருக்கு பெருசு பெருசாக வசதியாக கட்டின் இருக்குது இங்கே இருக்கிறதெல்லாம் பொருளை நிறைய பேருக்கு வசதி பற்றலை ஆகையினால் என்ன பண்ணுறது எல்லோரும் அந்த காலத்து மாதிரிலாம் இல்லை ஒரு பெரிய ஹாலை கொடுத்தா இருக்கிற மாதிரி பழக்கம் நமக்கு இப்போ போயாச்சு ஆகையினால் என்ன பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஏற்பாடுகள்லாம் கட்டடங்கள்லாம் கட்ட அதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோங்கிறீங்க அந்த பில்டிங் கட்டுறது வந்து எனக்கு நமக்கு பொறுப்ப ஒருத்திட்ட கொடுத்துட்டேன் அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு தான் தெரியும் அதெல்லாம் எவ்வளோ துன்பம் கலந்த தன்மை இருக்குது அப்படி பண்ணினத்துக்கு பிறகும் அதில் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் நிறைவை தராத தன்மை அது சரி அப்பனா இப்படிலாம் இருக்குன்னு என்னத்துக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வேணும் விடவும் உடைய அடிமைப்படுத்தும் தன்மை இருக்கு இந்த மூன்று குறைகள் நாம் அனுபவிக்கும் புல நின்பங்களில் இருக்கின்றன அதை தான் சொல்கிறாரு துக்கோதற்காக தமோனிஷ்டாக குத்ரானந்தாக சுச்சார்பிதாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறபோது கூட நிம்மதியாக அனுபவிக்க முடியும் நினைக்கிறீங்களா என்ன அது அழகாக சொல்கிறார் வியாக்கியானக்காரர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் இந்த வரிகளெல்லாம் இந்த சம்ஸ்கிருத வரிகளெல்லாம் நம்ம உள்வாங்கி கொண்டோமானால் நமக்கு நம்ம இடத்துல எவ்வளவோ மாற்றம் ஏற்படும் இவ்வளவு லட்சணம் சொல்கிறார் துக்கோதர்காக தமோ நிஷ்டாக குத்ரானந்தாக சுச்சார்பித்தாகனால் என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற போதே நிறைய பேரோட பொறாமையை சம்பாதிச்சுட்டு வாழணும் அப்புறம் இந்த கட்டிடம் கட்டியாச்சுன்னா நாலு பக்கம் சோழ கொள்ள பொம்மையை வையின்னா சொல்கிறோம் இல்லையா எல்லாம் கண் திருஷ்டி படும்ப்பா நிறைய பேர் படும் கண் திருஷ்டிப்படும் ஆகையினால் பொம்மையை வையி ஏன்னா அது மனசில் அது ஒரு சுட்சார்பித்தாகனால் என்ன அர்த்தம்னா துக்கம்னு போட்டிருக்கு சுச்சான்னு போட்டிருக்கு சுச்சான்னா இந்த இடத்துல சுச்சான்னா தூய்மைன்னு அர்த்தம் இல்லை சுச்சான்னா துக்கம் ஷோக்க அர்ப்பிதாக ஷோக்கம் உடையதாக நம்ம அனுபவிக்கிற போதே நம்மளை சுற்றி நிறைய பேர் வயத்தெறிவாங்க அதனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன ஏதாவது கிழமையில் அடிக்கடி பூஷணிக்காயை சுற்றி போடவும் எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் திருஷ்டி சொல்லவும் வாசலில் என்னது திருஷ்டி விநாயகரா அதெல்லாம் மாட்டவும் இத்தனையும் பண்ணிவிட்டு அப்பவும் பயமாக இருக்கும் சுச்சார்பிதாக நான் சொல்லலை ஸ்லோகம் சொல்கிறது சுச்சார்பிதாக ஆகையினால் இதை கம்பேர் பண்ணுறார் கிருஷ்ணர் இந்த உலக வாழ்க்கையில் அனுபவிக்கிற புலனின்பம் பதவி இன்பம் போய் கேட்டுப்பார் மன்மோகன் சிங்கிட்டேங்கிறார் நான் சொல்கிறது பொய்யா உண்மையான்னு அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரப்பா அப்படிங்கிற அது எங்கே ஸ்லோகத்தில் இருக்குலாம் கேட்காதிங்க அவர்கிட்ட போய் கேட்டுப்பார் அவங்களுக்கெல்லாம் தெரியும் நல்லா சொல்லி வச்சிருக்கு நாங்கள் படுற பாட்டெல்லாம் அப்படியே ஸ்லோகமாக சொல்லி வச்சுருக்கு நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் போக வேண்டாம் நம்மளுக்கே தெரியும் வயசானாலே கொஞ்சம் வயசானால நாற்பது ஐம்பது வயசானாலே புரியும் இந்த புலனின்பத்தில் இருக்கிற குறைபாடுகள் இர இன்பத்தில் இருக்கிற நிறைவு இந்த ஒப்பிட்டு பாட் கட்டோபனிஷச் சொன்ன மாதிரி ஸ்ரேய்ச பிரேய்ச்ச மனுஷமேதா தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரஸ் ஸ்ரேயோஹி தீரோபி பிரேயசோ விரணீத்தே மந்தோ யோகக்ஷேமாத் விரணீத்தே அஹஸ்ரேயு பிரேயஸ உபநிஷத்துக்களே அழகாக பிரித்து சொல்லுகிறது ஆனாலும் நம்ம மனசு என்ன பண்ணுறது அதையே நாடுகிறது அடுத்த ஸ்லோகம் மையாத் சபிய நிரபேஷ்ய மயாத்மன சுகம் எத்த மய்ர்மனிய மையம் எத்தன ஹே சப்ய ஸ்லோகத்தில் சப்யான்னு இருக்குது சப்யாங்கிறதுக்கு தமிழ் புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு சான்றோரே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா சான்றோரே சப்யன்னா சபைக்கு பொருத்தமானவரேன்னு எப்படி பாருங்கள் புகழ்றது எப்படி புகழார் பாருங்கள் உத்தவர் தன்னுடைய சிஷியன் சிஷ்யனிடத்தில் சிஷ்யன் மாத்திரமில்லை உறவினர் அவரை எப்படி புகழணுமோ அப்படி புகழ்கிறார் சப்யான்னு சொன்னால் சபைக்கு பொருத்தமானவரே சபையில் சிறந்து விளங்குகிறவரே அப்படின்னு அர்த்தம் தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு இதுக்கு குழப்பம் வரும் தோன்றிற் புகழோடு தோன்றுக அதை இப்படிங்க போதே புகழோடு புறக்க முடியும் அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இந்த குரலுக்கு என்ன பொருள்னா ஒரு சபைக்கு நீ போகிறதா இருந்தால் அங்கே உனக்கு மதிப்பு மரியாதை இருந்தால் போ இல்லை அங்கே உனக்கு புகழ் அதாவது நீ உங்கள்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கணும் ஒரு நீ பெரிய சபைக்கு நீ போகிறியானா உங்கள்கிட்ட சிறப்பு இருந்தால் அந்த இடத்துக்கு நீ போ உங்கள்கிட்ட எதுவும் சிறப்பு இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீ போகாமல் இருக்கிறது நல்லது ஆனால் அந்த குரல் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறதுன்னா நீ சிறப்பை சம்பாதிச்சு சபைக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த குரலுடைய பொருள் புகழுங்கிற அதிகாரத்தில் வர்றதுனால அதனுடைய பொருள் அதுதான் நீ புகழை சம்பாதிச்சு சபைக்கு போ அப்படின்னு அர்த்தம் தோன்றினால் புறக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை தோன்றி புகழோடு தோன்றுகங்கிறதுக்கு அர்த்தம் ஒரு சபையில் தோன்றினால் புகழோடு தோன்று அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ் இல்லைன்னா நீ சபைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது எதுக்கு சொல்ல வந்தேன் ஹே சபிய சபை சபையில் சபையில் சிறந்தவராக இருப்பவரே மையார்பித்தன சர்வதா மையர்பித்த ஆத்மனஹா சர்வத சர்வத்தகன்னா என்ன அர்த்தம் எல்லா வகையிலும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படியாவது ஒரு வழியில் கடவுள்கிட்டே மனசை வச்சுருக்கான் ஒன்றும் பாகவதம் படிக்கிறான் இல்லாட்டி பகவத்கீதை படிக்கிறான் இல்லாட்டி இறைவனுடைய திருநாமத்தை ஓதுரா என்ன செஞ்சாலும் சரி கடவுளோட சம்பந்தப்படுத்தி வச்சுக்கிறான் நிரபேஷிய அதுக்காக கடவுள்கிட்ட எதாவது கேட்குறானான் அவனுக்கு அதே ஆனந்தமாக இருக்குது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கடவுளை நினைக்கிறதே அவனுக்கு ஆனந்தமாக இருக்குது நினைக்கிறது பாடுறது பேசுகிறது அவனுக்கு அது இன்பம் தருகிறது கடவுளை வழிபட்டு புலன்களை பெற்று அதனால் இன்பம் அனுபவிக்க விரும்பலாமன் அவனுக்கு க எதுவுமே சா எந்த விதமான உலக பொருள்களும் இல்லாமலேயே இறைவனை நினைப்பதிலேயே அவனுக்கு இன்பம் இருக்கு, அந்த இன்பம் அவனுக்கு கிடைச்சிருக்கு சர்வத்தகா நிரபேட்சசிய மையர்பித ஆத்மனா ஐயற்பித ஆத்மனா எது சுகம் தத்து விஷயாத்மனாம் குத் நான் அப்படி அனுபவிக்கிற சுகம் இருக்கே புல நின்பங்களை அனுபவிக்கிறவனுக்கு அந்த சுகம் எங்கே இருக்கு கிடையாதுன்னு அர்த்தம் ஆக இறை இன்பத் எப்பொழுதும் இறைவனையே நினைந்து இறை இன்பத்தை நுகருபவனுக்கு புல இன்பங்கள் எப்படி இன்பத்தை தர முடியும் என்பது கருத்து எப்பொழுதும் இறைவனை எல்லா வகையிலும் இறைவனையே நினைத்து கொண்டிரு இணை இறைவனையே சார்ந்திருப்பவனுக்கு எதையும் எதிர்பாராமல் இறைவனையே சார்ந்திருப்பவனுக்கு இறைவனை நினைப்பதால் உண்டாகும் இன்பத்தை காட்டிலும் மயாத்மனாங்கிறவர் இதுக்கு நான் சொல்கிறேன் இந்த பாகவதத்தை ரசிக்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது தமிழில் நீங்கள் அது படிக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும் சம்ஸ்கிருத பாஷையில் அவ்வளோ அழகாக இருக்குது மயாத்மனா எது சுகம் தத்து விஷயாத்மனாம் குதஹாசியாத் என்மயமாக இருந்து அனுபவிக்கிற சுகத்துக்கு ஈடாக வேறு எதையாவது நம்பி அனுபவிக்கிற சுகம் ஏதாவது இருக்கா ஏதாவது வெயில் ரொம்ப அடிச்சுன்னு வச்சுங்களேன் ரொம்ப வேர்க்கிறதுன்னு வச்சா கூட அவன் என்ன பண்ணுவான் இறைவனுடைய சக்தியும் வான் அளவுக்கு மனசு பக்குவம் இருக்குது ஆ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவனை ஆ விஷயாத்மனாம் தத் சு சுகம் கிடையாதுன்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் அகிஞ்சனசாந்த மையுஷ்டமசும அக்கிச்சனாத்தியா சமச்சேத மயா சந்தோஷ்ட மனசா சர்வா சுகமயாதிஷா எல்லாம் பக்தியினுடைய பிரபாவம் பக்தியினுடைய பெருமை பக்தியினுடைய சிறப்பு அதெல்லாம் சொல்கிற பக்தி பண்ணுறவனுக்கு மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதில் எதுலேயுமே அவனுக்கு கவனம் கிடையாது அகிஞ்சனஹா அகிஞ்சனகான்னு சொன்னால் தனக்குன்னு ஒன்றுமே வச்சுக்க மாட்டேங்கிறான் தனக்குன்னு ஒன்று பொருள் கிஞ்சனா கிஞ்சனகான்னா கொஞ்சம் வச்சிருக்கிறவன் அர்த்தம் இந்த கிஞ்சங்கிறதுலே கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பகவான் கொடுத்துருக்காருண்ணா எவ்வளவுண்ணா பதினஞ்சு கோடி தான் ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்கார் பகவான் அப்படிங்கிறான் ஆஹா கிஞ்சனை எவ்வளோ வந்தாலும் கொஞ்சந்தாங்கிற அந்த எண்ணம் இருக்குது நிஷ்கிஞ்சனகான்னு சொன்னால் நிஷ்கிஞ்சனகான்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை ஒரு பைசா கிடையாது பரம தரித்திர சிகாமணி விரும்பி எளிமையை விரும்பி வாழ்கிறான் வறுமை கிடையாது அவனுக்கு வேண்டான்னு நினைக்கிறான் அதெல்லாம் இருந்தால் வேறு எதையாவது வாங்கத்தோணும் வாங்கினா அதை மெயின்டைன் பண்ணணும் பரவாயில்லை நம்ம தரித்திரத்தையே ஆனந்தமாக அனுபவிப்போம் செல் வறுமை எளிமையான வாழ்க்கையை நிஷ்கிஞ்சனாக அகிஞ்சனாக இசீக்வல்டு நீங்கள் போட்டுக்கலாம் எளியவன் என்ன இருக்குது தமிழில் என்ன போட்டிருக்கு எந்த விருப்பமும் இல்லாதவன் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் நீங்கள் போட்டுங்க எளிமையானவன் அர்த்தம் எளிய வாழ்க்கை வாழ்வோம் ரொம்ப சிம்பிள் லைஃப் அவனுக்கு கடவுளை நினைக்கிறது தான் நேரமான இதுக்கெல்லாம் இல்லை தாந்தசிய தாந்தசியன்னு சொன்னால் மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளையெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கிறவன் புலனடக்கம்னு அரைச்சு அதில் போட்டிருக்கு தமிழில் என்ன போட்டிருக்கு பொறிகளை அடக்கியவன் பொறிகள்னால் பொறின்னா என்ன பொறின்லாம் கேட்கக்கூடாது பொறின்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ன சில சின்ன பையனெலாம் இருக்காங்க இன்னும் பொறிகளை அடக்கியவன்னா என்ன்த்தோம் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சோங்களேன் பொறியினா பொரிய எதுக்கு அடக்கணும் பொரிய சாப்பிடணுமே தவிர பொறியை அடக்கணுமா என்ன பொறியின்னா இந்த காது மூக்கு நாக்கு தோல் இதுக்கெல்லாம் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸுக்கெல்லாம் பேர் பொறின்னு பேர் தமிழில் பொறின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இந்திரியங்கள்னு பேர் அதெல்லாம் பார்க்குற சக்தி கேட்குற சக்தி முகர்ற சக்தி இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவன் அர்த்தம் கண்டதெல்லாம் பார்க்க மாட்டான் கண்டதெல்லாம் கேட்க மாட்டான் கண்டதெல்லாம் பேச மாட்டான் இதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு நெறிமுறையை பின்பற்றுவான் ஆஹ் இந்திரிய நிகிரகம்னு அர்த்தம் புலநடக்கம் சாந்தசிய மனச நல்ல கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான் அளவான எண்ணங்கள் தரமான எண்ணங்கள் நெறிப்படுத்தப்பட்ட எண்ணங்கள் அதுதான் தாந்தகா சாந்தகா சாந்தகான மைண்டு கண்ட்ரோல்னு அர்த்தம் மனசை கட்டுப்பாட்டில் வச்சுருக்குறோம் ஷம அதாவது எண்ணங்கள் எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நான் இப்ப இப்போ இப்போ இந்த வகுப்பு எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்துக்கு தகுந்ததை சொல்லணும் ஏதாவது இடையிலடையில் ஜோக் சொல்லலாம் போகலாம் ஆனால் விட்டுவிடக்கூடாது இந்த கண்ட்ரோல் இருக்கணும் எண்ணங்களில் கட்டுப்பாடு இருக்கணும் எண்ணங்கள் அளவாக வரிசையாக வரணும் தரமான எண்ணங்களாக இருக்கணும் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும் அது ஒரு நோக்கத்தை நோக்கி போகிறதா இருக்கணும் எண்ணங்களெல்லாம் முக்தியை நோக்கி இறைவனை நோக்கி சமூகத்தின் நன்மையை நோக்கி அப்படி இருக்கணும் சாந்தசிய சமச்சேத்த சகா சமச்சேத்தசகா என்ன போட்டிருக்கு சமபுத்தியும் வாய்க்க பெற்றவன் சமபுத்தின்னா என்ன அர்த்தம்னா வியாக்கியானக்காரர் என்ன சொல்கிறாருன்னா எங்கேயுமே சொர்க்கம் நரக்கம் பந்தம் எல்லாவற்றையுமே வாழ்க்கையில் வர்ற இன்பத் துன்பங்கள் சுருக்கமாக சொன்னான் இன்பத் துன்பங்களில் சமமாக நினைக்கிறவன் விருப்ப வெறுப்பு கிடையாதுன்னு சொல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் சமச்சேத்த சகா மயா சந்துஷ்ட மனசகா என்னால் சந்தோஷப்படுறான் கடவுளை நினைக்கிறதுனால சந்தோஷப்படுறான் எனக்கு இறை இறைவனை நினைக்கிறதுனால ஆனந்தமாக இருக்குது அது பழச் சுவையனை அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அரியார் ஆகையினால அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் இறைவனையே நினச்சி அதுலேயே அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் மயா சந்துஷ்ட மனசகா கடவுளை நினச்சி நினச்சி அதனால் சந்தோஷமாக இருக்காங்க நிறைய பேருக்கு அது முடியல கடவுளை நினச்சி சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது முடியல இந்திரிய விஷயங்களை நினைக்க வேண்டியிருக்கு ஈஸ்வரனை நினச்சி மனசில் சந்தோஷமாக இருக்குது அப்படிப்பட்டவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இன்பந்தானான் சர்வாக சுகமையாக திசா அவனுக்கு எல்லா திசைகளும் திசைகளும் தமிழில் என்ன போட்டிருக்கு எல்லா நாடுகளும்னு போட்டிருக்கு பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க அனைத்து திசைகளும் அவனுக்கு சுகமாகவே இருக்கும் எங்கே போனாலும் அவன் சுகமாக இருப்பான்னு அரிசி எப்பவும் கடை என்னெல்லாம் கண்டிஷன் பாருங்கள் எளிமையான வாழ்க்கை புலநடக்கம் உடையதை வாழ்க்கை எண்ணங்களில் கட்டுப்பாடு இன்பத்துன்பத்தை சமமாக கருதுகிற புத்தி எப்பவும் கடவுளையே நினச்சி சந்தோஷமாக இருக்கிற மனசு இப்படி அஞ்சு கண்டிஷன் இதெல்லாம் ஒரு இது நம்ம சந்தோ எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா இது அஞ்சையும் கடைப்பிடிக்கணும் அகிஞ்சனகா தாத்தகா சாந்த சமச்சித்தகா ஈஸ்வரேன சந்துஷ்ட மனசா மனஹா ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனால் சந்தோஷப்படுற மனசு கடவுள் ஒருத்தர் போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் எதிரையும் எல்லாவற்றிலும் கடவுளையே பார்க்குற ஒரு மனோபாவனை அடுத்த ஸ்லோகம் அவனுக்கு வேறு எதாவது வேணுமானா இல்லை அடுத்த எலெக்ஷனில் உனக்கு கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு வேட்பாளர் இது உனக்கு கண்டிப்பாக தர நீ ஒரு பைசா தர வேண்டாம் நீ என் கட்சி சார்பில் வேட்பாளராக நிற்கிறியான்னா இல்லையா இப்போ எல்லாம் இப்போ இருந்தே ஆரம்பித்தாச்சு எல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்னத்துக்கு போய் மருந்து சாப்பிட்றப்போ குரங்க நினைப்பானே என்ன பண்ணுறேன் ஆனால் அது என்ன பண்ணுறது ஸ்லோகம் அப்படி இருக்குது ஏன்னால் இந்த கம்பேரிசன் போகமாட்டேங்கிறது இந்த ஒப்பீடுங்கிறதுக்கு அது போகிறது இல்லை அவனுக்கு வேறு ஒன்றும் வேண்டாங்கிறது அழகாக சொல்கிறாரு பாருங்க ஏன்னா இதெல்லாம் பக்தியினுடைய பெருமை இப்படி தான் போயின்னு இருக்கும் இந்த ஸ்லோகங்கள்லாம் நபாரமேஷ்டம் நமகேந்திரதிஷ்ணியம் நமமம் நசாதிபத்தியம் நோகசிர் புனரம் வா மய் மதுவினிய பாரமந்திரியம் ந சார் நசாதிபத்தியம் நோகசித்திர புனர்பம் வா மையாத்மேச்சதி மத்வினிய தமிழ் மொழிபெயர்ப்பை படிக்கிறேன் என்னிடத்தில் சித்தத்தை செலுத்தியிருப்பவன் பிரம்மபதவியையோ இந்திரனுடைய சொர்க்கலோக ஆட்சியையோ எல்லா பூமண்டலங்களுக்கும் பேரரசனாக இருப்பதையோ ரசாதளம் முதலான கீழ் உலகங்களுக்கு தலைவனாக இருப்பதையோ யோக சித்திகளையோ ஏன் மோட்சத்தையும் கூட விரும்ப மாட்டான் என் பக்தன் என்னைத் தவிர வேறு எதையும் விரும்ப மாட்டான் ஏனென்றால் அவன் முற்றிலுமாக என்னையே ஷரணடைந்திருக்கிறான் ஸ்லோகத்தில் அப்படி இருக்குது தமிழில் போட்டிருக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் ஸ்லோகம் படித்து சொல்கிறேன் வரும் நான் பாரமேஷ்டியம் பாரமேஷ்டின்னு சொன்ன பிரம்ம பதவி பிரம்ம பதவி எனக்கு வேண்டாம் ந பாரமேஷ்டியம் ந மகேந்திரதிஷ்டியம் இந்திரனுடைய பதவி எனக்கு தேவையில்லை ந சார்வௌமம் இந்த பூமியிலையும் எனக்கு பதவி வேண்டாம் இந்த பூமிக்கு தலைவனாக இருக்கிறதும் எனக்கு வேண்டாம் ந ரசாதிபத்தியம் இங்கெல்லாம் வேண்டாம் வேற வேறு இடத்துல எங்கேயா கொடுத்தா ஒத்துப்பியான்னா இது வேண்டான்னா அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுருக்குற மாதிரி ந ரசாதிபத்தியம் அதுவும் வேண்டாம் ந யோக சித்தீஹி யோக சித்தியும் வேண்டாம் அப்புனர்பவம் இதுதான் மோக்ஷம் அப்புனர்பவம்னா என்ன அர்த்தம் புனர்பவம் புனர்பவம்னா மறுபடியும் புறக்கிறது அப்புனர்பவம்னு சொன்னால் என்ன அர்த்தம் மோக்ஷம் புனர்்பவம் ந புனர்பவம் அப்புனர்பவம் மறுபடி பிறந்தால் என்ன என்னது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த செடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்த பிறவி இது வந்துட்டால் பரவாயில்லையே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா நமக்கு ஒரு நம்பிக்கை கிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்கார் ஒருவேளை யோகபிரஷ்டனானாலும் அடுத்த ஜென்மா ஒன்று கம்ஃபர்டபுள் லிவிங் இன் சொர்க்கலோகம் நம்மளாம் யோகபிரஷ்டனுங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் ஆகையினால் அதனால் கண்டிப்பாக நம்ம ஒருவேளை நம்ம இந்த வேதாந்தம் படித்து நம்ம வந்து ஞானத்தை அடைஞ்ச் ஞானத்தில் நிஷ்டை அடையலைன்னா நிச்சயமாக நம்ம ஜென்மா சந்தேகமாக இருக்கா நம்ம ஜென்மா அடுத்த ஜென்மா ஒன்று எல்லோருக்கும் ஜென்மாவே இல்லைன்னு விழுந்து நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து அப்படின்னு அந்த ஸ்லோகம் மறந்து போய்டும் நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து நாயம் பூத்வா பவித்தாவான பூயா அப்படிங்கிறது மறந்து போய்டும் இல்லாட்டி அதுக்கு வேறு எதாவது அர்த்தத்தை சொல்லின்னு ஜீவாத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லைன்னு சொன்னோம் ஜீவாத்மாவைத்தானே பிறப்பிருப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறோம் சாஸ்திரத்தில் இப்படி இருக்குது ஜீவாத்மாவுக்கு சரீரத்துக்கு தான் பிறப்பிருப்பு இருக்குது ஜீவாத்மாவுக்கு பிறப்பிறப்பு கிடையாது ஜீவாத்மாவுக்கு ஷரீரத்தோட சம்பந்தமும் ஷரீரத்தோட வியோகமும் இருக்குது ஜீவாத்மா பிறக்கிறதும் இல்லை இல்லை உயிர் பிறப்பதும் இல்லை உயிர் இறப்பதும் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது வேதாந்த திரு வேதாந்த சாஸ்திரத்தில் அதனால தான் இந்த இடங்கள்லாம் தான் நமக்கு ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் மறுபடியும் பிறவி வேண்டாம் அப்படிங்கிறான் ஏன்னா அவனுக்கு மறுபடி பிறவியை பற்றின யோசனையே கிடையாது இறைவனையே எப்போவும் சார்ந்திருக்கிறவன் முக்தியிலேயே இருக்கிறதுனால அவன் மோட்சத்தையும் விரும்ப மாட்டான்னா ரெண்டு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இன்றைக்கி பார்த்து பார்த்துக்கலாம் ஒன்று மோட்சம்னா என்னென்னு தெரியாமல் இருக்கணும் மோட்சம்னா என்னென்னு தெரியாமல் இருக்கணும் இல்லைன்னா மோட்சத்தை அடைஞ்சிருக்கணும் மோட்சத்தை அடையாமல் ஒருத்தன் மோட்சத்தை வேண்டான்னு சொல்ல முடியும் மோக்ஷங்கிறது என்ன அர்த்தம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு பேர் ஆனால் இந்த இடத்துல இந்த மோட்சங்கிறது சாதாரணமாக எல்லோரும் சொல்கிற அர்த்தம் மறுபடியும் சரீரம் எடுக்காமல் அது ஒரு ஈவெண்ட்டாக நினச்சிட்டுருக்காங்க இப்போ இந்த பிறவியில் நான் பண்ணினேன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு மறுபிறவி வராது கடவுளையே நான் பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னால் இந்த ஜீவன் முக்தியெல்லாம் இல்லை போது நான் உடம்போடு தான் பந்தப்பட்டு தான் இருப்பேன் செத்து போன பிறகு நீங்கள் சினிமாவிலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா இந்த உடம்புலேருந்து என்ன கிளம்போ ஒரு ஜோதிக்கிழமும் அந்த ஜோதி அப்படியே மேலே போகும் எல்லாம் இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மகான் சமாதி ஆகிட்டாருன்னு ஆகாசத்தில் ஏதோ ஜோதி பார்த்தோங்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணிவிடுறாங்க அந்த மகான் சமாதி ஆன போது விண்ணில் ஒரு ஜோதி தோன்றியது என்னாச்சுன்னா அவர் முக்தி அடைஞ்சிட்டார் அந்த ஜோதியையும் இந்த மகானுடைய மரணத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க வரணும் பேர்பட்ட மகான்கள் உங்களுக்கு சந்தேகம் வரும் நான் பரிகாசம் பண்ணுறேன்னா இல்லை உள்ளத சொல்கிறேன்னா சந்தேகம் வரும் உபனிஷத் சொல்லுகிறது நதசிய பிராணாக உத்கிராமந்தி அவனுக்கு பிராணோத்கிரமணமே கிடையாதுன்னு சொல்லுகிறது ஆனால் இது ஒரு நிகழ்ச்சியாக சொல்கிறாங்க மறுபிறவி அற்ற தன்மைங்கிறது ஒரு நிகழ்ச்சி என்ன காலங்காலமாக நான் எத்தனை காலமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இழைத்தேன் இழைத்தேன் எத்தனை பிறவி எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் ஓரளவோடு நிறுத்திக்கணும் வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது மோட்சங்கிறது இங்கேயே இப்பொழுதே நீ மோட்சத்தில் தான் இருக்கே உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சில பேர் பாகவதம் புஸ்தகம் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இதுலையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ இந்த பதினோராவது பாகவதத்தில் இந்த புஸ்தகத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் எண்பத்தி பக்கம் எண்பத்தி பக்கம் புஸ்தகம் வச்சுருக்குறவங்களுக்கு முதல் ஸ்லோகம் படித்து பாருங்க பத்தோ முக்தி திவ்யா குணதோமே நுணஸ்ய மாயா மூலத்வாத் நமே மோக்ஷோ நந்தனம் என்ன உங்களுக்கு சந்தேகம் வரும் ஒரே குழப்பமாக இருக்கு குழப்பத்தை தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்லி குழப்பப்படுத்துகிறாங்க குழப்புகிறாங்களே அப்படி தோணும் வரும் உத்தவரே கட்டுப்பட்டவன் விடுபட்டவன் என்ற விளக்கம் குணத்தை கொண்டு அழிக்கப்படுகிறது உண்மை உண்மையில் என்னிடம் ஆத்மாவிடம் அவை இல்லை கட்டுப்படுதலும் விடுபடுதலும் ஆத்மாவில் இல்லை குணம் மாயையில் தோன்றுவது ஆனால் ஆத்மா தனிப்பட்டது இவங்க ஆத்மான்னு சொல்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க ஆத்மாவுக்கு விடுதலையும் இல்லை கட்டுப்படுதலும் இல்லை ரொம்ப முக்கியம் பந்தம் முக்தி நான் நம்பர் வேணான்னு சொல்கிறேன் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தம் பதினோராவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் பந்தம் மோக்ஷங்கிறது கல்பனை உண்மையல்லனு சொல்லியிருக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறோம்னா பக்தன் என்ன பண்ணுறான்னா பகவான் கிட்ட இந்த மாதிரி மறுபிறவி வேண்டான்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் என் மனத்தை வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இப்படி சொல்லிட்டால் உங்களுக்கு திருப்தியாயிடும் உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தி புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் நான் என்னவா பிறந்தாலும் சரி பகவானே உன்னை மறக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு அதில் யா எதை பற்றியும் எனக்கு லட்சியம் இல்லை எனக்கு பிரம்ம பதவி வேண்டாம் இந்திர பதவி வேண்டாம் பூமியிலையும் சார்வபௌம பதவி வேண்டாம் எந்த உலகத்துக்கும் நான் தலைவனாக விரும்பலை எனக்கு யோக சித்திகள் அனிமாதிரி அஷ்ட சித்திகள்லாம் வேண்டாம் மறுபிறவி வேண்டாங்கிறத பற்றியும் நான் விரும்பலை மறுபிவி வேண்டாம் என்பதும் வேண்டாம் மறுபிறவி வேண்டாம் என்பதும் வேண்டாம் ஆனால் உன்னிடத்தில் பிரியம் மாத்திரம் மத் மையர்பித்த ஆத்மா மத்வினா அந்நத்து ந இச்சதி அந்நத்து ந இச்சதி நாளில் இருக்குது அதை எடுத்து அங்கே போட்டுக்கணும் என்னிடத்துல மனசை வச்சவன் மையர்பித்த ஆத்மானா என்ன அர்த்தம் எந்த ஜீவன் என்னிடத்தில் மனசை வச்சுருக்கானோ அவன் என்னை தவிர வேறு எதுலையும் அவன் என்ன சொல்கிறது என்னை தவிர வேறு எதையும் அவன் மத்வினா அன்னியும் ந இச்சதி மைய்பித் என்னிடத்தில் மனதை செலுத்தியவன் என்னை தவிர வேறு எதிலும் மனதை செலுத்த விரும்புவதில்லை இப்போ கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிற பக்தனை பக்த பகவானுக்கு பக்தனை ரொம்ப பிடிக்குமா பக்தனுக்கும் பகவான் தான் வேணும் பகவானுக்கும் பக்தன்தான் வேணும் ஆஹ பகவான் பக்தனை நேசிக்கிறார் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் படிக்கலாம் ந ததாமே பிரியதம ஆத்மயோனிஹி ந ததாமே आत्मयो, आत्मयो, नच, आत्मयो निर्न भवान प्रियतम आत्मयो निर्न ஆமய ீஹி நைவாத்மாவான் மே பிரியதம எனக்கு ரொம்ப பிரியமானவன் இங்க வருஷ சொல்றார் உன்ன மாதிரி உங்ககிட்ட எனக்கு இருக்கிற பிரியம் வேற யார்ட்டையும் நான் வைக்கிறது இல்லை எப்படி இருக்குது பாருங்க இப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய சொல்கிறாங்க அப்பப்போ இதை கிருஷ்ணரும் பண்ணுற அழகா இல்லையா நான் உங்ககிட்ட வச்சிருக்கிற மாதிரி பிரியம் யார்கிட்டையுமே வைக்கலன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணால் சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் ஜோக்குது ஒருத்தன் வந்து இந்த அப்பப்போ இந்த சீசன் கிரீட்டிங்ஸ் அனுப்புவாங்க இல்லையா எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் சீசன் க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறதுக்கு போய் கார்டு செலெக்ஷன் போய் ஒரு கடையில் போய் கார்டெல்லாம் செலக்ட் பண்ணினோம் செலக்ட் பண்ணுறபோது ஒரு கார்டை செலக்ட் பண்ணினால் அதில் நூறு கொடுனா ஒரு கார்டை செலக்ட் பண்ணி அதில் நூறு கொடுன்னா எதுக்கு நூறுன்னா அது பார்த்தா அதில் என்ன தெரியுமா எழுதிருக்கு ஐ லவ் யூ ஒன்லி அப்படின்னு நூறு பேருக்கு அனுப்புறான் அப்படின்னா நான் நூறு நான் சும்மா சொல்லி வச்சேன் நீங்க நூறு நிஜமாவே நினைச்சுக்க வேண்டாம் இத்தனையோ பேர் கொஞ்சம் அதிகமான பேருக்கு அனுப்புறான் ஒருத்தருக்கு ஐ லவ் யூ ஒன்லின்னு சொல்லி அத்தனை பேருக்கு அனுப்பிச்சா எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இதெல்லாம் ஏவம் பரம்பரா பிராப்தம் கிருஷ்ணர்ந்தே வந்து இப்ப என்ன உத்தவரும் கிருஷ்ணரும் மாத்திரம்தான் இப்ப இருக்காங்க ஏன்னா இவர் என்ன சொல்றார் நான் லட்சுமியை கூட உன்னை விரும்புற மாதிரி விரும்புறதில்லை சொல்லி வச்சிருக்கார் லக்ஷ்மி இல்லாததுனால தப்பிச்சார் ஸ்லோகத்துல இருக்கு நீங்க பாருங்க என்ன எழுதிருக்கு நீங்களே தமிழ்ல படிக்கிறீங்க பாருங்க உங்களிடம் நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேனோ அவ்வளோ அன்பு பிரம்மா பரமேஸ்வரன் சங்கரிஷ்ணன் லக்ஷ்மி தேவி ஏன் என் ஆத்மாவிடமும் நான் வைக்கவில்லை இதுக்கு மேலே போட முடியுமா குண்டு என் ஆத்மானுங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் இங்கே ஆத்மா இந்த இடம் ஆத்மாங்கிறது என்னுடைய உடம்புன்னு அர்த்தம் என்னுடைய உடம்பு ஆத்மானா இந்த இடத்துல தேகாத்மா தேகத்துலேயும் இல்லைன்னு அர்த்தம் நாளைக்கு தொடர்ந்து படிப்போம் இந்தளவில் நான் நிறைவு செய்கிறேன் ஹரி சச்சிதானந்தூபாய விஷ்வோத்பத்தியேதவே தாபத்தயவிநாசாய் கிருஷ்ணா வய ந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 ஆதிகுருநாஸ்வீ <laughs>